ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அமாசோமவாரவிரதத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் சோமாவனுடைய அனுகிரகத்தை அடையிறதுக்காக சிவஸ்வாமியும் குணவதியுமாக அவனுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே தங்கியிருக்க அப்போ அந்த சோமா வந்து இவர்கள் இடத்துல உட்கார்ந்து பேசுகிறா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களோடு வரேன் இவளுக்கு கல்யாணம் நல்லபடி நடக்கிறது கவலைப்படாதேன்னு தைரியம் சொல்லிட்டு அவள் அவளுடைய தர்மங்களை இவர்களுக்கு சொல்கிறா நான் ரஜகன்கிற ஜாத்தியில் இருக்கக்கூடியவள் பெண் ரஜகன்ன வண்ணான்னு சொல்கிறது அவர்களுக்குன்னு சில தர்மங்கள் இருக்குது எங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது இதையெல்லாம் எனக்கு என்னுடைய மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தா இவைகளெல்லாம் என்னுடைய நாட்டுப்பெண்ண்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவர்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை நான் ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன் எங்களுடைய ஜாத்தியில் முக்கியமான பொறுப்பு என்னென்னா துணிகளை நாங்கள் வெழு வெளுத்து தான் மடி மடினா சுத்தமாகும் முக்கியமாக ஒரு வீட்டில் பிரசவம் நடக்கிறது அப்படின்னா அந்த பிரசவம் நடக்கிற வீட்டில் சூத்திகா அப்படின்னு பெயர் அந்த வீட்டிற்கு சூத்திகா கிரகம்னு பெயர் பிரசவங்கிறது அது ஒரு தீட்டு சமாச்சாரம் அந்த தீட்டு எப்போ போகும் அப்படின்னா வண்ணான நாங்கள் அந்த குழந்தையனுடைய துணியையும் அந்த பிரசவித்தவருடைய துணியையும் நாங்கள் தோச்சி தான் அது சுத்தமாக ஆகும் அந்த ஒரு சக்தி எங்களிடத்திலே தான் இருக்குது ஆகையினாலே தான் எங்களுக்கு குலத்தொழிலாகவே துணியை வெளுக்கக்கூடிய காரியத்தை எங்களுக்கு வச்சுருக்கா நாங்கள் அந்த குழந்தைக்கு போடுற துணி அந்த குழந்தையினுடைய தாயார் கட்டிக்கிற துணிகளை நாங்கள் வெளுத்து கொடுக்கணும் மேலும் இன்னொன்று தெரியுமா ஒரு ஒரு வீட்டில் பிரசவம் ஆகிறது அப்படின்னா அந்த குழந்தை அடுத்த குழந்தையை அடுத்த சகோதரியையோ சகோதரனையோ அந்த குழந்தை பெறணுமானால் எங்களுடைய கைப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆயனாலே தான் குழந்த பிரசவம் ஆச்சுன்னா பிறகு நாற்பத்தி நாற்பது நாளைக்கு அந்த குழந்தையினுடைய துணியையும் அந்த குழந்தையத்தினுடைய தாயார் கட்டிக்கிற துணியையும் நாங்கள்தான் அலசி கொடுக்கணும் எங்களுடைய கைப்பட்டு அந்த துணி வந்தால்தான் சுத்தமாகும் அந்த குழந்தை அப்போதான் பிறந்து முலக முதல்ல இந்த உலகத்தினுடைய சுவாசத்தை சுவாசிக்கிறது அந்த குழந்தை உலகத்தினுடைய காற்றை வச்சுட்டு சுவாசிக்கிறது அந்த குழந்தைக்கு உள்ளே இருக்கிற இந்திரியங்கள் எல்லாம் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அந்த குழந்தைக்கு உலகம் அப்போ முத முதல்ல பார்க்கிறது அப்போது அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும் அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியை இரண்டு கொடுக்கறது முதல்ல தாயார் கொடுக்கக்கூடியதான பால் இரண்டாவது நாங்கள் தோச்சி கொடுக்குற துணியை அந்த குழந்தைக்கு மேலே போத்துறதுனால ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது இது ரெண்டும் அந்த குழந்தைக்கு வேணும் நாங்கள் தொடாமல் உள்ள துணியை அந்த குழந்தைக்கு போத்தினால் தோல் சம்பந்தமான வியாதிகள் அந்த குழந்தைக்கு வரும் அந்த குழந்தையும் சுத்தமாகாது அவர்களுக்கும் சுத்தி வராது ஆகையினாலே தான் எங்கே பிரசவம் ஆனாலும் அந்த குழந்தைகினுடைய துணியை அந்த குழந்தை ஒன்றுக்கு ரெண்டுக்கு போன துணிகளை நாங்கள்தான் அலசி கொடுப்போம் கிராமங்களில் இன்றைக்கும் அந்த வழக்கங்கள் இருக்குது சில கிராமங்களில் இருக்குது அப்படி துணி துவைக்கிற வசதி இல்லாட்டை கூட நாமளே அந்த துணியை துவச்சி அலசி காய போட்டு வச்சிரு அவர்கள் வந்து அதை உதறி மடித்து கொடுக்கணும்னு வழக்கம் ஏன்னா அவர்களுடைய கை அதில் படணும் பட்டால் தான் மடி அவர்கள் கைப்படாமல் வந்த துணியை குழந்தைக்கு போத்தினால் ராத்திரி அந்த குழந்தையை நிம்மதியாக தூங்காது ராத்திரி அழுதுண்டே இருக்கும் அவர்கள் தோச்சி கொண்டு வந்த துணியை போற்றினால் அந்த குழந்தையை நிம்மதியாக தூங்கும் மேலும் கிராமங்களில் இன்னொரு வழக்கம் அதாவது பிரசவம் ஆயாச்சுன்னா அந்த பிரசவமான அறையில் ஒரு மண் களையத்தில் ஜலத்தை ரொப்பி வைக்கிறது ஒரு களையத்தில் ஜலம் இருக்கும் ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சுன்னா அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடி கீழே விழுந்துடும் தனியாக விழும் அதை எடுத்து வச்சுக்கணும் நாற்பது நாள் ஆன பிறகு அந்த மண் அந்த களையத்தில் வச்ச ஜலத்தை எடுத்து அந்த ரஜக ஜாதி பெண்கிட்ட கொடுக்கணும் அதுக்கு தான் பாண்டஸ்பரிசம் அப்படின்னு பெயர் அந்த மண்கலையத்தை அவரிடத்துல கொடுத்த பிறகு அந்த விழுந்த தொப்புல் கொடியை ஒரு வெள்ளியில் தாயத்தை பண்ணி அந்த தாயத்தில் அந்த தொப்புல் கொடியை வச்சு அந்த குழந்தைக்கு அந்த கட்டிசூத்திரத்தில் கட்டுறது அரைநான்காயத்தில் அந்த தாயத்தை கட்டி விடுறது அப்படி பண்ணணும் அப்படி செய்தால் அந்த குழந்தை தீர்க்காயுசாக ஆரோக்கியமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு வழக்கம் அப்படி அந்த மண்களையத்தை எடுத்து அந்த ரஜக ஜாதி பெண்ணிடத்தில் கொடுக்கறது தான் பாண்டஸ்பரிசம் அப்படின்னு நம் சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது அப்படி செய்தால்தான் மடிவரும் எல்லா விடில் சூத்திகா கிரகமாகவே இருந்து போயிடும் சூத்திகா கிரகம்னா ஒரு தீட்டோடு உள்ள இடமாகவே இருந்து போயிடும் ருத்ரபூமி மாதிரி இருந்து போயிடும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய ஜாத்தியினுடைய பெருமை அங்கே தேவைப்படுறது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அதுதான் எங்களுடைய காரியம் என்னுடைய மாமியார் இதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது அதை நான் உங்களோடு இப்போது நான் அதை பகிர்ந்துக்கிறேன் என்ன ஆச்சுன்னா ஒரு சமயம் என்னுடைய நாட்டுப் பெண்கள் என் சொன்னபடி கேட்கல் சண்டை வந்துட்டது வீட்டில் பையங்களும் அந்த சண்டையில் கலந்துக்கலை ரொம்ப தகராறு ஜாஸ்தியாக போயிடுது என்னால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல நான் வீட்டை விட்டு சொல்லிக்காமல் கிளம்பிவிட்டேன் கிளம்பி வந்துட்டேன் வெளியில் காலம்புற கிளம்பி வந்துட்டேன் வெளியில் வந்தேன் நான் எங்கே போனேன்னு தெரியாமல் என்னுடைய கணவர் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டார் மயக்கம் போட்டு கீழே விழுந்து சுவாசம் நின்று போயிடுத்து நான் வெளியில் வந்துவிட்டேன் கிளம்பி வந்து அப்படியே தெரிஞ்சுன்ட்ருந்தேன் அப்படியே தெரிஞ்சின்னு வந்து ஒரு பெரிய அரசமரம் அந்த அரசமரத்தடியிலேயே தங்கிட்டேன் நான் அன்றைய தினம் பூரா ஒருவர் கண்ணிலேயும் படாமல் அந்த அரசமரத்தடியிலேயே தங்கினேன் அப்படி மறுநாளைக்கு காலம்பறை எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கும் முதல் நாள் பூரா சாப்பிடலை மறுநாளைக்கு காலம்பிறையே ரொம்ப பசி வந்துடுத்து அப்போது என்ன பண்ணேன் பக்கத்தில் உள்ள நதிக்கரைக்கு போகணும்னு அத்தங்கரைக்கு போனேன் அத்தங்கரையில் போய் ஸ்நானத்தை பண்ணினேன் அப்படி ஸ்நானம் பண்ணுற பொழுது அங்கேருந்து ஒரு பெண் வந்தாள் வயசான அம்மா அந்த நதியிலே குளிச்சுட்டு மேலே வர தலையில் பெரிய பாரம் வச்சுட்டுருக்கா கூட வச்சுட்டுருக்கா தலேல ஆக்சந்திய அமவியூ வாத்தசஞ்சீவினா திசதலோந்தே விரதாங் காஞ்சித் ஸ்யத் தான் வயசான அம்மாட் வந்த நதியச்சுட்டு தலேலீரியாரம் வெச்சண்டு வந்த அன்ரே தினம் அமாவ அந்த அமோமாரம் தினம் அன்னை திங்கட் கிழமை அமாவாசையும் சோமவாரையும் சேர்ந்தால் அந்த திதிக்கு மிருத சஞ்சீவினி தித்தின்னு அந்த திதிக்கு அப்படி விசேஷமான தினம் எங்களுடைய வழக்கம் என்னென்னா அமாவாசியா தினத்தில் நாங்கள் கால வேளையில் துணியை தொடமாட்டோம் அதே வியாபாரிகளும் தராசை தொடமாட்டார்கள் வியாபாரத்தில் தராசை வச்சுட்டு வியாபாரம் பண்ணணும் அந்த தராசை அமாவாசை தினத்தில் கால வேளையில் தொடக்கூடாது அந்த அம்மா ஏதோ வியாபாரம் பண்ணுற அம்மா வந்து தலையில பாரத்தை வச்சுட்டு இந்த கொஞ்சம் இந்த கூடையை பிடினு எங்கிட்ட சொன்னான் நான் சொன்னேன் அவள்கிட்ட நான் தொடப்படாதம்மா அமாவாசை இன்றைய தினம் நான் அதை தொடப்படாது அப்படின்னு அவள்கிட்ட சொன்னேன் அவள் சிரமப்பட்டு அந்த கூடையை கீழே வச்சா வச்சுட்டு எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாள் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்